வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாவது செய்தி சேவை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ஆவணி மாதம் ஆறாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் பக்ரை திருநாளை முன்னிட்டு முதல்வர் பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி நடக்கும் திமுக பொதுக்கூட்டத்தில் தலைவர் மற்றும் பொருளாளர் தேர்தல் நடைபெறும் என கா அன்பழகன் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பதினாறு ஐ அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது எட்டு வழி மறு உத்தரவு வரும் அனைத்து பணிகளுக்கும் தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு முடிந்த தனி தேர்வர்கள் இந்த கல்வியாண்டு முதல் நேரடியாக பிளஸ் டூ தேர்வு முடியாது என தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது இரண்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பொது அறிவு பாடப்பகுதியில் நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் ஷாருக் கான் போன்ற சினிமா பிரபலங்கள் பற்றிய கேள்விகள் இடம்பெற்றிருப்பது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக சிபிஎஸ்இ க்கு கண்டனம் தெரிவித்துள்ளது வாங்கல் காவிரி ஆற்றுப்பாளத்தின் கைப்பிடி சுவர் மீது அமரவைத்து புகைப்படம் எடுத்தபோது தவறி விழுந்த ஐந்து வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சைக்கிள் வாங்க சேமித்து வைத்திருந்த பணம் ரூபாய் எட்டாயிரத்தை கேரள வெள்ள நிவாரணத்திற்கு அளித்து சிறுமிக்கு ஹீரோ சைக்கிள் நிறுவனம் புதிய சைக்கிள் வழங்கியுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கேரளா வெள்ள நிவாரண நிதிக்காக ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பெரியாறு அணை மற்றும் வைகை அணைகளிலிருந்து பாசன நிலங்களுக்கு இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அஸ்தி புதுச்சேரிக்கு கொண்டுவரப்பட்டு வரும் இருபத்தை தேதி கடலில் கரைக்கப்படுகிறது கேரள வெள்ள நிவாரண நிதிக்காக திமுக எம்பி எம்எல்ஏக்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்குவர் என அக்கட்சியின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்திய செய்திகள் பாராளுமன்ற மேல் சபை தேர்தலில் நோட்டா வாக்குகளுக்கு அனுமதி அளிக்க முடியாது என திட்டவட்டமாக சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது இந்தியாவின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் செயல்படாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வாட்ஸ்அப்பில் போலி செய்திகளை கண்டறியும் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்தியாவிற்கு வந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கிறிஸ் டேனியல்ஸிடம் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது கேரள முதல்வரின் வெள்ள நிவாரண நிதிக்கு இதுவரை ரூபாய் இருநூற்றி கோடி கிடைத்துள்ளது என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் கடந்த ரயில்வே வேலைவாய்ப்பு தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு இருவரை இந்தூர் நகர போலீசார் கைது செய்தனர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகரமான நியூ ராய்ப்பூரை அடல் நகர் என்று பெயர் மாற்றம் செய்ய முதல்வர் ரமன்சிங் தலைமையிலான அமைச்சரவை முடிவு செய்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவம் நேற்று தொடங்கியது காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக பதவியில் இருந்து மோதிலால் வோரா நீக்கப்பட்டு சோனியாகாந்தியின் அரசியல் செயலாளரான அகமது பட்டேல் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தில் பக்ரீத் பண்டிகையின் போது பொது இடத்திலோ அல்லது திறந்த வெளியிலோ ஆடு வெட்ட அம்மாநில உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அடுத்த மாதம் டெல்லியில் இந்தியா மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர் இந்தியாவுடன் நடைபெறவுள்ள இந்த டூ பேச்சுவார்த்தை மிக முக்கியமானது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது நிலவின் மேற்பரப்பில் பனிக்கட்டி வடிவில் நீர் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக நாசா கூறியுள்ளது பாகிஸ்தான் பிரதமராக இம்ரான்கான் பதவியேற்ற விழாவில் இந்திய கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத்சிங் சித்து பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதியை கட்டி அரவணைத்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவ்சர் என்று பெயரிடப்பட்டுள்ள போர் விமானத்தை ஈரான் அறிமுகப்படுத்தியுள்ளது விவசாய பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் தொழில்துறைக்கு வகுக்கப்பட்டுள்ள புதிய கொள்கைகளை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு ஆய்வு செய்தார் சமீபத்தில் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஒரு புள்ளி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு கல்வி பயண செல்வது அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளது நாட்டின் முன்னணி மென்பொருள் ஏற்றுமதி நிறுவனமான இன்போசிஸின் தலைமை நிதியியல் அதிகாரியான எம் டி ரங்கநாத் சுமார் பதினேழு வருடம் இந்நிறுவனத்திலேயே பணியாற்றி திடீரென ராஜினாமா செய்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிபாக் டக்ரா விளையாட்டில் இந்திய அணி வெண்கலம் என்று புதிய வரலாறு படைத்துள்ளது துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற சவுரப் சௌத்ரிக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச அரசு மல்யுத்தத்தில் தங்கம் வென்ற பஜ்ரங் பூனியாவிற்கு ரூபாய் மூன்று கோடி பரிசு வழங்கப்படும் என்று ஹரியானா மாநில அரசு அறிவித்துள்ளது இதுவரை ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் உட்பட ஒன்பது பதக்கங்களுடன் ஆறாவது இடத்தில் உள்ளது இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கால்பந்து தொடரில் லிவர்பூல் அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் கிறிஸ்டல் பேலஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது இந்தியா இங்கிலாந்துக்கிடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்புக்கு 352 ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து இந்தியா டிக்ளேர் செய்தது இதையடுத்து ஐநூற்றி இருபத்தி ரன்கள் இலக்கு இங்கிலாந்து அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் உள்ள ஐஏ ஆர் ஏ என்ற நிறுவனத்தால் வழங்கப்படும் சர்வதேச சிறந்த நடிகர் விருதுக்கான பட்டியலில் மெர்சல் படத்திற்காக நடிகர் விஜய் இடம்பிடித்துள்ளார் கேரள வெள்ள நிவாரணத்திற்கு நடிகர் விஜய் ரூபாய் எழுபது லட்சம் நிதியுதவியும் அளித்துள்ளார் சினிமாவில் தான் சந்தித்த அனைவருமே நல்லவர்கள் என நடிகை ஸ்ருதிஹாசன் தெரிவித்துள்ளார் அருண்ராஜா காமராஜ் இயக்கி சிவகார்த்திகன் தயாரிக்கும் புதிய படத்தின் இசை வெளியீட்டு விழா நாளை நடைபெற உள்ளது இதற்கு அதிரடி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனம் வருகை தர உள்ளார் இந்த படத்தின் தீசரும் நாளை வெளியிடப்படுகிறது நற்றின செய்த நிறைவடைகின்றன மேலும் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்